तापत्रय சச்சிதானந்த விஷ்வோத்பத்தியேதவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணாயஜமுசிய வைராஜபுருஷோ நியதே சூக்மம் நிந்தனிவா பிரளயத்தை பத்தின வர்ணனையை படித்துக்கொண்டிருக்கிறோம் நூறு வருஷ காலம் வெயில் அடிச்சுட்டே இருக்கும் மழை பெய்யாது அதுக்கு பிறகு நூறு வருஷம் மழை பெய்யும் நூறு வருஷம் சொல்லலைனாலும் பல காலம் முதல்ல சத்த வருஷனா வஷ்டிகி சொன்னார் அதே மாதிரி பல காலம் மழை பெஞ்சின்றிருக்கும் இப்போ என்ன சொல்கிறார் பிறகு வைராஜ புருஷா நிருப்பன்னு இருக்கு இதில் அந்த நிருப்பன்னா நிற ராஜாவை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார் அந்த அந்தரிக்ஷர் அப்படிங்கிற யோகியானவர் அந்த நிமி சக்கரவர்த்தியை பார்த்து சொல்கிறார் ஓ அரசனே அப்படிங்கிறார் ஹே நிருப்ப வைராஜா புருஷா விராஜம் உத்ஸிருஜிய சூக்மம் அவ்வக்தம் விஷத்தே அப்படிங்கிறார் அதாவது இந்த சமஷ்டி ஸ்தூல சூக்ம சரீர அபிமானியாக இருக்கக்கூடிய வைராஜன் ஹிரண்ய கர்ப்பன் விராட்டு ஹிரண்யகர்பன் ரெண்டையும் சேர்த்துனு விட்டாருங்க இவர்களெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா அந்த விராஜத்தன்மையை அந்த சூக்மத்தன்மையை விட்டுட்டு அதாவது சமஷ்டி ஸ்தூல ஷரீர அபிமானி சைத்தன்யம் சமஷ்டி சூக்ம ஷரீர அபிமானி சைத்தன்யம் இல்லாட்டி ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி சைத்தன்யம் ஸ்தூல பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கிற தூய உணர்வு அப்புறம் சூக்ம பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கிற தூய உணர்வுன்னு தமிழில் சொல்லலாம் ஆஹ் ஸ்தூல பிரபஞ்சத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்கிற கான்ஷியஸ்னஸ் சூக்ம பிரபஞ்சத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிற கான்ஷியஸ்னஸ் என்னருது அதாவது அதெல்லாம் விட்டுட்டு அதிலிருந்து விலகி தன்னுடைய யதார்த்த சுரூபத்திலே இருக்குது அவ்யக்தம் விஷத்தை இந்த இடத்துல அவ்யக்தம்ங்கிறதுக்கு பிரம்ம அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்கிறார்கள் இந்த அவ்யக்தம் விஷத்தை இந்த அவ்யக்தங்கிறத ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள் பக்தி இல்லாமல் இருந்தால் பிரம்மாஜிக்கும் மோக்ம் கிடையாது திரும்பவும் அவர் வெளிப்படணும் ஆனால் பக்தியோடு இருந்தால் அவருக்கு அந்த பிரம்மஸ்வரூபமாக அவர் புரிஞ்சுட்டுருவார் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணியிருக்கிறார் ஸ்ரீதர சுவாமிகள் இங்கே நம்ம புரிஞ்சுப்போம் அவர் பிரம்மஸ்வரூபத்தில் லயமாகிறார் அவ்யக்தம்னா சுத்த சைதன்யம் மாயை இல்லைங்க அவ்யக்தங்கிறது மாயையை குறிக்காது அவ்யக்தங்கிறது பரம்பொருளையே குறிக்கும் தூய உணர்வையே விஷத்தேன்னு சொன்னால் தன்னுடைய யதார்த்த சுரூபத்துக்கு போய்டிறார் சூக்மம் அவ்யக்தம் விஷத்தே அதுக்குரிய உதாரணம் சொல்கிறார் நிரிந்தனஹா அனலஹா இவ விறகு இல்லாத நெருப்பை போல இதோட சேர்ந்துன்றிருக்கிறது விறகோடு இருக்கிற நெருப்ப மாதிரி விறகு எல்லாம் நெருப்பாயிடுதுன்னு வச்சுக்கோ எல்லாம் நெருப்பு மயமாகறது நெருப்பை தவிர விறகுன்னு ஒரு வஸ்துவே இல்லை அது மாதிரி பிரம்மத்தை தவிர பரம்பொருளை தவிர ஒரு பொருளும் இல்லை இந்த ஸ்தூல சூக்ம பேதங்களெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் அக்னியில் விறகு கட்டைகள் எரிக்கப்பட்டது மாதிரி எரிந்து அக்னிமயமாகவே இருக்கிறது அக்னியை தவிர ஒன்றும் இல்லை என்பதை போல அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நாம பிறகு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்